சிவசாங்கமியமாதே குருபரம்ப்போ ஆய் மமா அஞ்சாது மந்திர அதமீவை உபஸ்மர்த்தமும் சங்கல் இப்போ ஒரு விஷயம் பிஃபோர் டீ என்ன தெரிஞ்சோன்னு தாட்டுன்றது எண்ணம் அது சித்திலிருந்து பிரகாசிக்கின்றது பிரதிபிம்பம் எது மாதிரி இந்த சன் லைட்டு மிரரில் பட்ட பிறகு எப்படி பிரகாசமாகிறதோ அதுபோல இந்த காட்டு அந்த சைத்தன்யத்தில் பட்டு வெறியில் வரும்போது பிரகாசிக்கிறது அந்த சன் mirror light எப்படி பிரைட்டா இருக்கிறதோ அதே போல தாட் ஆல்சோ பிரைட்டா இருக்கிறது இதுதான் சொன்னேன் இவ்வளவு நேரம் இதுக்கு அப்புறம் தான் இதுல விஷயம் இப்ப பண்ணினது இன்ட்ரோடக்ஷன் இப்ப வந்து இது பான உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பானன்னு சொல்லும்போது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அந்த சத்திய அது சொல்ல வரல இப்ப பானையோட வெளிச்சம் இருக்கு கரெக்டா பானை வெளிச்சம் வெளிச்சம் இல்லாம பானைய முடியாது கரெக்டா ஓகே இப்ப சப்போஸ் இருட்டில் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க இந்த பானைய என்ன பானை இருக்கும் நான் இருப்பேன் நீங்க இருப்பீங்க இருட்டுன்னா தெரியாது அப்ப இதுல என்ன இருக்கிறது ரெண்டு ஐட்டம் இருக்கிறது வெளிச்சம் பிளஸ் பானை கரெக்டா ஓகே இது எல்லாருக்கு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே இப்ப இந்த பானை வெளிச்சம் இருக்கணும் இப்ப இங்க என்ன இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சத்தை மாத்திரம் பாருங்க நபர் பார்க்க முடியாது ஓகே வெளிச்சத்தை மாத்திரம் பார்க்கவே முடியாது அப்ப வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாங்க வெளிச்சம் வெளிச்சத்துக்கு வரணும்னா வித்தவுட் ரிஃப்ளக்ஷன் லைட்ட நீ ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அட்மாஸ்பியர் கொஞ்சம் தள்ளி தூரங்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்க தாண்டி போயிட்டா இதே லைட் சன் லைட் கண்டுபிடிக்க முடியாது டார்க்கா இருக்கும் ஓகே இங்க வந்து நமக்கு வெளிச்சிளக்ஷன்ஸ் மீடியா இருக்கணும் மீடியா இருக்கிறதுனால நமக்கு அது வெளிச்சத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்போ இதுல இருந்து ரெண்டு விஷயம் நமக்கு தோன்றது என்ன விஷயம் தோன்றதுன்னா பானத்தை பான வந்து இந்த பாட்டு ஒரு நாளும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது கண்டிப்பா ஓகே வெளிச்சத்தை ஒரு நாளும் வித்தவுட் பாட்டு கண்டுபிடிக்க முடியாது இந்த இதுல ஒன்னா பாட்டு இல்லாம இதுல வச்சிட முடியும் அது இல்ல உதாரணத்துக்கு ஓகே என்ன புரிஞ்சுங்க இந்த பானை வந்து வெளிச்சத்தை உருவாக்க முடியாது பானை இல்லாம வெளிச்சத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது கரெக்டா அதனால என்ன சொல்லலாம் இந்த பானைய பிரகாசப்படுத்துவது லைட் இந்த பாட்டை பிரகாசப்படுத்துவது லைட் அது போல வெளிச்சத்தை வெளிச்சமாக்குவது லை பண்றது பார்ட் கரெக்டாஸ் இல்யூமினேட் பை த லைட் லைட் மேனிஃபெஸ்ட் பை தப்ப இந்த பாட்டு மேனிஃபெஸ்ட் பண்ற மேனிபெஸ்ட் இந்த லைட் லைட் எப்பவுமே இருக்கிறது அந்த லைட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது அவக்தமா இருக்கிறது வக்தத்துக்கு கொண்டு வர்றது இந்த பாட்டு தான் அப்போ உன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கிறது இது பானையை வெளிப்படுத்த வெளிச்சம் உதவி செய்கிறது வெளிச்சத்தை வெளிப்படுத்த பானை உதவி செய்கிறது சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் ஓகே அதனால இதுல லைட் வந்து சைத்தன்யம் பிரம்மன் உதாரணத்துல இருந்து நம்ம கொண்டு வர விஷயத்துக்கு வரணும் து சைத்தன்யம் ரெண்டும் ஒன் பாண்டிச்சேரி புதுச்சேரி சொல்லிச்சேரி ஒண்ணுதான் புதுச்சேரி ஒண்ணுதான் இதெல்லாம் அந்த பாண்டிச்சேரியில் இருந்தவங்களுக்கு தெரியாங்க புதுச்சேரி போட்டுப்பான் புதுசா இருக்கும் புதுச்சேரி போட்டுப்பான் ஓகே இன்னும் கொஞ்சம் புதுவை புதுவை அப்படின்னு இதெல்லாம் அந்த ஊரோட பழக்கம் இருக்கிறது அதனால புதுவை சொன்னாலும் புதுச்சேரி சொன்னாலும் பாண்டிச்சேரி சொன்னாலும் பாண்டி பாண்டி நொண்டின்னு போட்டுவான் அந்த பாண்டி பாண்டி பாண்டி பாண்டி பாண்டி பாண்டின்னு கத்துவான்ல ஓகே அப்ப புதுசா ஒருத்தன் தமிழ் கத்துக்க வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவான் பாண்டின்றான் புதுவை பாண்டிச்சேரின்றான் புதுச்சேரின்ற எல்லாம் ஒரே சேரி தான் லைட் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பாட்டுதுன்னி பாட்டுது விறத்தி ஆர் தாட் ஆர் எண்ணம் தமிழ்ல எண்ணம் சமஸ்கிருத்துல விருத்தி இங்கிலீஷ்ல தாட் எல்லாம் ஒண்ணுதான் விருத்தி தாட் எண்ணம் ஓகே அழகான பேர் அப்ப விருத்தி அண்ட் சைத்தன்யம் ஓகே இப்ப ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்றது Every every thought is by the consciousness. So, yeah. so, every thought is is by by the the consciousness. consciousness. லியா. So And consciousness becomes manifest becomes the thoughts. கரெக்டா அப்போ So ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரகாசப்படுத்துவது சைத்தன்யம் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரகாசப்படுத்துவது சைத்தன்யம் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா எண்ணத்துக்கு பிரகாசம் வராது மிரர் லைட் ரிஃப்ளக்ஷன் லைட் அதுக்கு தான் சொன்னது அது முதல்ல அது போல சைத்தன்யத்தை அறிந்து கொள்றதுக்கு ஒவ்வொரு விருத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம் இத நான் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து தெரியாத விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறேன் இங்க லைட் இருக்கு அது போல ஏன்னா இது லைட் இருந்தா தான் இந்த பானை பார்க்க முடியும் வித்வுட் லைட் பானை பார்க்க முடியாது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இந்த பாட்டு விருத்தி இருக்கணும் அப்ப பாட்டு விறுத்தி லைட் பிளஸ் பாட்டு பாட்டு இருந்தா பாட்டு விருத்தி உண்டாகும் அந்த பாட்டு விருத்தி இருந்தாதான் உங்களுக்கு ஞானம் உண்டாகும் இது பாட் அப்படின்னு அப்போ லைட் ஈக்குவலி இம்பார்ட்டன் லைட் லைட் இதை பிரகாசப்படுத்துகிறது பானையை பிரகாசப்படுது இந்த பானை என்ன பண்றது அந்த லைட்ட மேனிபெஸ்ட் பண்றது எண்ணத்தையும் பிரகாசப்படுத்துவது அறிந்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு வித்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை எது தெரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் பிரம்மனை சைத்தன்யத்தை கான்சியஸ் தெரிஞ்சுக்க முடியும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம போக முடியாது வெளிச்சத்துக்கு வெளிச்சம் இருக்கு அப்போ பிரதிபோதம் விதித்தம் மதம் எங்கு கேட்ட மாதிபோதம் விதித்தம் மதம் எங்கு கேட்ட எந்த உபனிஷத்துல கேன போட்டேதாந்திர மந்திரம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டை அறிவதன் மூலம் பிரம்மன் அறியப்படுகிறது மதம் மதம்னா அறியப்படுகிறது அப்போ குருஜி நான் மெடிடேஷன் பண்ணினா என்னென்னோ வருது பாருங்க கண்ணை மூடினா என்னென்னமோ வருது பாருங்க என்னென்ன வருது விருத்தி தான் வரும் பாசிட்டிவா வரும் நெகட்டிவா வரும் சம்டைம் வல்கரா வரும் அது நம்ம சம்ஸ்காரத்தை பொறுத்து வரும் ஆனா எந்த விருத்தியும் சைத்தன்யத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்பத்திய வருத்தி தான் சைத்தன்யம் வெளிச்சத்தை முடியாது அப்ப இங்க கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா லைட்டு பானை வச்சுக்கோ அதுக்குதான் பானை ஒவ்வொருத்தருக்கும் கையில ஒண்ணு கொடுத்துருக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ நான் வந்து உங்களை பார்க்க முடியாது உங்களை பார்க்க முடியாது பிரகாசிக்கப்படுகிறது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றீங்க பார்க்க முடியாது வித் நீ தான் து இந்த கான்சியா என்ன அர்த்தம் மேனிஃபெஸ்ட் பண்றோம் பண்ணிக்கணும் அப்ப சைத்தன்யத்தை வெளிப்படுத்துவது எண்ணத்தின் மூலமாக விற்பி மூலயமாக அந்த சாக்ஷாத் பிரம்மனை இறைவனை நீ அறிந்து கொள்ளலாம் யாருடைய தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கோ தேடி அலைகின்றார் ஞானத்தங்கமே அவரை இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ ஓடி அலைகின்றார் கரெக்ட் இப்போமா ஸ்டேஜ் போயிட்டான்னு வச்சுக்கோமா போயிட்டான் இந்த குமாரமங்கலம் பிஜேபி ஒருத்தர் இருந்தார் நம்ம முரசொலி மாறன் கொஞ்ச நாள் இருந்தார் அந்த என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்பட்டமான பொய்ஷியஸ் அப்படிதான் சொல்லுவான் அன்கான்சியஸ் எப்படி இருக்க முடியும் கான்சியஸ் எப்ப இருக்கும் ஞாபகம் கான்சியஸ் இல்லாத நேரமே கிடையாது கான்சியஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அவ்வக்தது நாம ஒரே அடி போட்டோம் அன்கான்சியஸ் ஓகே அன்கான்சியஸ் எப்படி இருக்க முடியும் எனி திங் கான்சியஸ் ஓகே இங்க எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கிறது எல்லா இடத்துல வெளிச்ச இருக்கிறது இங்க கூட நமக்கு தெரியல குமாரமங்கலம் இருந்தாலும் கிடையாது பண்ற சைத்தியம் இருக்க விற்பி அந்த விற்பி இல்லாதனால மைண்ட் இல்ல மைண்ட் இல்லாதனால அன்கான்சியஸ் அன்கான்சிய தாட் இல்லாதவன இல்ல நினைவு இல்லாத நம்ம கலோக்கியா பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம திருத்தி பேசணும் உனக்கு அன்கான்சியோ நிலையில இல்லை அப்படி முழுக்க சொல்லணும் இப்ப புறக்கிற குழந்தைகளை முழு வார்த்தை பேசுறது ஓகே அரை கொறையா அன்னைக்கு எனக்கு வேண்டாம் பாப்பா பேசறது கான்சியில் இருக்கு எல்லாத்திலயும் இருக்கிறது மேிஃபெஸ்ட் ஆகலை ஓகே மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கிற வஸ்து அதுக்கு பேரு ஜடம்னு பேரு ஜடம் மாதிரி வந்து நிற்குது பாரு ஒன்னும் பேச்சை கேட்காது அப்படின்னா என்ன மைண்ட் மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம் ஓகே அப்ப கான்சியஸ்னஸ் எப்பொழுதும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது அது வந்து வெளிச்சம் எப்பொழுதும் மேனிபெஸ்ட் ஆகாததுக்கு பேரு ஜடம் கான்சியஸ் இஸ் நாட் ஆப்சன் எப்பொழுது இருக்கிறது அப்போ Thought Consciousness அதாவது சைதன்யம் எண்ணம் தான் சைதன்யத்தை வெளிப்படுத்த உதவி செய்கிறது இப்படி நினைச்சு உபாசன பண்ண சொல்றது உபதேசம் உபாசனம் என்னன்னா அந்த சனிக்கம் வருது அது பிரகாசத்துவமா இருக்கிறது அது பிரில்லியா இருக்கிறது அந்த பொருள் நமக்கு வெளியில வரக்கூடிய உன்னுடைய எண்ணத்தை வச்சு எண்ணத்துல தியானம் பண்ணும் என்னத்தை வச்சுதான் தியானம் பண்றது தியானம் பண்றது விற்த்தி பார்ம்ல தான் தியானம் அந்த விறத்தியே விற்த்தியா பார்ம் பண்ணும் அந்த விற்திய சைத்தன்ய ஸ்வரூபமா ஈஸ்வர சுரூபமா தியானம் பண்ணும் உபாசனா அந்த உபாசனை ரொம்ப சுலபம் அதுவே கஷ்டம் அடுத்த உபாசன என்ன அதுக்கப்புறம் அடுத்த உபாசனை நமக்கு சொல்ல வர்றது வந்து இப்ப அஞ்சாவது மந்திரத்தில் என்ன சொல்றது பார்ப்போம் அக்னிவாயு மாதிரி ஈஸ்வரனை காண்டாக்ட் பண்ணின மாதிரி சைத்தன்ய ரூபமான பிரம்மனை வெளிப்படுத்துவது தாட்டு யக்ஷன அக்னி வாயு இந்திரன் போய் பார்த்தது போல கான்டாக்ட் பண்ணார்கள் அனேனச்ச உப அநேச்ச உபஸ்மரதி மனுஷன் எண்ணங்கள் மூலியமாக பிரம்மனை தியானிக்க முடியும் ஓகே மைண்ட் ரிவீலிங் பிரம்மன் எண்ணத்தை தியானிப்பது மட்டுமல்ல அபீக்ஷனாகும் சங்கல்பகா அபீக்ஷனாகும் சங்கல்பகா என்ன என்ன பண்றது விசுவலை பிரம்மன் இன் எவ்ரி தாட் தட் இஸ் காட் You are visualize every thought எ பிரம்மன் Why? ஒவ்வொரு தாட்டும் வித் அவுட் பிரம்மன் இருக்க முடியாது அது ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த சைத்தன்யத்தினுடைய விசுவலைஸ் பண்றது உபாசன நம்ம எண்ணத்தை நினைக்கும் போது அந்த எண்ணம் வந்து என்ன அப்படின்றத அது பிரம்மனை காண்டாக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய பிரம்ம ரூபமா கான்சியஸ் ரூபமா இருக்கிற எண்ணம் அப்படின்னு பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் பார்க்கணும் ஓகே அதனால இதுக்கு என்ன இருக்கணும் அலர்ட் மைண்ட் இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் ஓகே அவேர்னஸ் இருந்தா தான் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற வெளிச்சம் போட்டு பொருளை பார்க்க பார்க்காம ஓகே இன்னைக்கு ஒன்னு எடுத்து வெயின்னு சொன்னா ஒன்னு மாத்திர எடுத்து வச்சிடும் இன்னொன்னு எடுத்து வைக்கல ஏன் எடுத்து வைக்க எடுத்து வைக்கக்கூடாதுன்றது என்ன இல்லை கண்ணிலே தெரியல பெரிய ஐட்டம் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பத்து இருபது பேர் வேலை செய்றீங்க அதனால எனக்கு சௌரியம் சொல்றதுக்கு பத்து பேரும் நினைச்சுக்கலாம் ஏன்னா பத்து அப்போ அதை எடுத்து வைடான்னா அது சம்பந்தமா இருக்கிறதா எடுத்து வைக்கணும்னு அர்த்தம் நம்ம ஒன்ன வச்சுட்டு இன்னொன்னு விட்டுடுறோம் இப்போ உற்பத்தி ஆகிபெஸ்ட் அலர்ட்டா பண்றது பார்க்கிறீங்க அப்படி பண்ணக்கூடியதுதான் இருக்கிறது அப்ப என்ன தெரியுது நீ எங்கெல்லாம் எந்த பொருள் எல்லாம் பார்க்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா பண்ணுங்க எந்த பொருள் எல்லாம் பார்க்கறீங்களோ யாரெல்லாம் பார்க்கறீங்களோ எந்த வசங்களோ அங்க பிளஸ் லைட் இருக்கு ஓகே அது போல நீங்க அப்படியே லைட் பார்த்துட்டு போடக்கூடாது எதெல்லாம் பண்றீங்களோ அது கான்சியஸ்னஸ் ஓகே ஒண்ணு ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கும் மேனிபெஸ்ட் கான்சியஸ்னஸ் மேலி போது சில இடத்துல ரெக்கனை சில இடத்துல இவருடைய பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது ஓகே நிகித்த குகாயம் இந்த இது மீடியா பண்ண நமக்கு அந்த ஆத்மா குளரை இது பண்ற மீடியாங்க சங்கல்பகா அபிஷ்ணகம் அப்படின்னா நடத்தோம் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பண்ணி கான்டாக்ட் பண்ற அந்த த்ரூ அந்த தாட்ட நம்ம ஈஸ்வரனா எண்ணத்தின் மூலயமாக பிரம்மனை அறிந்து கொண்டு விருத்தி உபாசனா ஒவ்வொரு எண்ணமும் எப்படி தெரியுது எப்படி தெரியுது பிரில்லிய தூக்கத்தில் என்ன தெரியுது ஒன்னும் தெரிய மாட்டேன் தூக்கத்தில் என்ன அங்க தாட் கிடையாது ஓகே அப்ப என்ன இருக்கிறது நம்மளுடைய இந்த உலகம் முழுக்க நமக்கு தெரியுது அபியாசம் பண்ணி அது வந்து அப்பேரிங்ரிங் பிறகு என்ன பண்றது இல்யூமினேட் பண்றது பிரகாசப்படுத்துறது ஓகே அந்த மாதிரி பண்றது அப்படி எக்ஷன் தோன்றினார் பிரகாசித்தார் மறைந்தார் அது போல என்னுடைய எண்ணம் தோன்றியது பிரகாசப்படுத்தியது மறைந்தது அப்படி கம்பேரிட்டிவா உன்னுடைய செய்யக்கூடிய விற்பி தியானத்துக்கு பேரு அத்தியாத்ம உபாசனா சோ மைண்ட் மெடிடேஷன் ஆர் தாட் மெடிடேஷன் அத்தியாத்ம உபாசனம் எண்ணத்தையே தியானித்தல் ஓகே மெடிடேஷன் ஆன் யுவர் ஓன் தாட் அத அத்தியாத்மஹா ஓகே தியானம் என்பது அத்தியாத்ம தியானம் இது மூன்றாவது தியானம் சொல்லப்பட்டு விட்டது இப்படி எத்தனை நாலாவது தியானத்துக்கு நெக்ஸ்ட் தியானத்துக்கு நாலாவது தியானம் டைப் தியானம் இந்த மூணாவது நாலாவது இது சொல்லும் புரியலன்னா கவலைப்படாது அடுத்த மெடிடேஷன் மூணாவது டைப் மெடிடேஷன் என்ன டைப் மெடிடேஷன் எனக்கு மறந்து போச்சு குண விசிஷ்ட தியானம் குண விசிஷ்ட தியானம் நமக்கு வித்யுத் உபாசனா நிமேஷ உபாசனா மன உபாசனா மூணு முடிஞ்சது முடிஞ்சது ஆதி தெய்வம் ஆத்தியாத்மிகம் முடிஞ்சது இப்ப வந்து குண விசிஷ்ட உபாசனா மூணாவது பண்ண இது மூணாவது என்ன பண்ணும் பகவானுடைய ஈஸ்வரனுடைய விபூதி குலோரி என்ன இருக்கிறதோ மகிமா என்ன இருக்கிறதோ அவனுடைய என்ன இருக்கிறதோ அத வந்து மெடிடேட் பண்றது ஓகே அந்த பகவானியை நினைச்சு பண்றது ஆறாவது மந்திரம் படிக்கும் இது ஒரு முக்கியமான மந்திரம் தத்தன நாம தத்வனமி உபாசித்தவியம் சய ஏத்த தேவம் வேத்தைணகும் அபிகைனகும் சர்வானி பூதானி பூதானி சம்பாங் சந்தி ஓகே அனந்த கல்யாண குண சம்பந்த ஈஸ்வரா ஓகே ஈஸ்வரனுடைய விபூதி எப்படி இருக்கிறது ஏற்கனவே மூணாவது கதையில நம்ம படித்தோம் ப்படி அக்ினுடைய விபூதி குலோரி பெருமை அக் இல்லை அது ஈஸ்வரனு வாயுனுடைய பெருமை வாயுனுடது இல்லை யாரோடது அது ஈஸ்வரனுடது அதனால நீங்க லைட் போட்டா இந்த லைட் மெயின் சுவிட்சில் இருக்கிறது ஈஸ்வரன் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா அதனால சில சமயம் ஒர்க் அவுட் ஆக நமக்கு சில சமயம் செஞ்சதே செஞ்சா வர உனக்கு ஏற்கனவே மண்ட கனம் ஆயிடுக்கும் நம்ம செஞ்சோம் அப்படி திமிர் வந்துருவையா பகவான் எடுத்து பாரு படையோ எடுத்துல புரட்டி பாரு தெரியும் ஏன் முன்னாடி செஞ்சது இப்ப வரல அதுதான் எங்கயோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அதனால மெயின் சுவிட்சு அவர் வச்சிருக்காரு சில பேர் மெயின் டிபார்ட்மெண்ட் அவன் வச்சிருப்பான் ஏதாவது பேசண எடுத்துருவான் இந்த டீச்சர்கள் இந்த ஸ்கூல் இந்த காலேஜ் பசங்களை மிரட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அஸ்தரம் ஆயுத இருக்கு அந்த கர்ணன் கிட்ட வச்சிருந்தாரு ஆயுதம் நாகாஸ்தரம் இருந்தா அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர் லெக்சர்ஸ்களும் இருக்கிற ஒரே அஸ்தரம் தான் வச்சிருக்கான் அதை போட்டு மிரட்டிருவான் என்ன அஸ்தராது இன்டர்னல் கை வச்சிருவேன் இந்த பொண்ணும் இந்த பையனும் என்ன பண்ணும் அப்படியே இருக்கும் பரீட்சா முடிஞ்ச பேப்பர் வெளியில போச்சுக்கோ அந்த லக்சருக்கு ஏற்கனவே மரியாதை கிடையாது அது வெளியில அப்படியே பாப்பிட்டு வருங்க அவ்வளோ மேம் இப்ப இன்டர்னல் கை வைக்க மாட்டா அதனால அக்னி தகன சக்தி ஈஸ்வரன் ஆதான சக்தி ஆல்சோ ஈஸ்வரன் ஆதான சக்தி வாயுவோட சக்தி எல்லாருடைய சக்தி நமக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி பகவானது அத்தியாயத்துல நாப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணா சொல்றாரு நீ எங்கெல்லாம் உன்னுடைய பெருமை அடிச்சுக்கிறியோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் வச்சுக்கோ ஓகே நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் நடுவுல இது ஸ்லோகம் வந்து கைன உபநிஷத்து ஓ பகவான் டக்கு எதுக்கு சொல்லிட்டே இருந்து நினைக்கிற இல்லப்பா பகவான் அதனால எது சிறப்புடுதோ அதெல்லாம் அதனால ஏழாவது அத்தியாயத்தில் அவர் சொல்றாரு பகவான் சோ ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா அதுதான் பகவத்கீதை ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ரசோஹமிகேய பிரபாஸ்மி சசி சூரிய प्रणवसर्वेषु सप्तके पौरषं नृषो पुण्यो गंध प्रतिव्यांस तेजस्सास्वसौ जीवनम सर्वूतेशु तपत्सस्मी तपस्वी अट्के okay, अर्जुना இந்த தண்ணில் இருக்கிறை நான் சுவையாக இருக்கிறேன் சந்திரன் சூரியன் இருக்க ஒளி என்னுடைய ஒளியாக இருக்கிறது வேதன்களில் இருக்க ஓம்காரமாக நான் இருக்கிறேன் தப்பி தவறிய ஆண்மை தைரியம் இருந்து அதை செய்தால் சாமர்த்தியம் அது நானாக இருக்கிறேன் பெண்களிடத்தில் அழகு என்ன பூசினாலும் அந்த அழகு நான் தான் அப்படி சொல்றேன் பார்க்கும் போது எதை பார்க்கிற தெவத்தை தான் பார்க்கிறேன் அங்க அழகு பார்க்கிறேன் அந்த அழகு யாரோடது அது போட்டுக்கணும் அழகு தெய்வத்தோடு சாமர்த்தியம் ஈஸ்வரன் அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் சொல்றது ரெகுலரா நமக்கு ரெகுலர் காயத்ரி என்ன சொல்றோம்யம் பர்கிவிடுகிறாரோ நம் ஹயத்தில் யார் தூண்டி விடுகிறாரோ புத்தியில் இருந்து தூண்டி விடுவார் பாடினா எனக்கு நல் மதி வேண்டும் மனம் அசை வரும் ஈஸ்வரன் கிட்ட நம்ம புத்தி பிரகாசப்படுத்து என்ன செய்யணும் இப்ப கிளாஸுக்கு வரோம் இந்த கிளாஸ்ல வந்து சில புரிய மாட்டேன்னு வச்சுக்கோ என்ன செய்யணும் இப்ப டோட்டல் ஈஸ்வரா நாலேஜே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போறோம் எனக்கு புரியிற மாதிரி கூட எனக்கு வந்து புரிய ஏதாவது ஒண்ணிக்கணும்விர்களை வந்து வந்து ஏகப்பட்டது சொல்லிட்டே இருக்காரு பண்றாரு இவனுக்கு வந்துரும் அப்படி சொல்லிட்டு அதனால தத்வனம் சாதாரணமா வனம்னா பாரஸ்ட் ஓகே ஜென்ரலி லிட்ரலி மீனிங் வந்து பாரஸ்ட் காடு வனம் தத்வனம் சொல்றது வந்து உபனிஷ சொ பூஜ்யத்துவம் பூஜ்யத்துவம் சைபர் அப்படி இல்லை பெருமைக்குரியது மகாத்மியம் மகாத்மியம் விபூதி மகிமா அப்படி சொல்றது அப்போ இது எங்கன்னா இந்த கான்டஸ்ட் என்ன அர்த்தம் தத்வனம் சொன்ன பூஜ்ஜியா யோகியதா பூஜ்ஜியா யோக்கியதான் என்ற தாது இது வந்திருக்கிறது பூஜித்தல் பூஜனியம் பூஜ்யம் எவ்வளவு பியூட்டி பாருங்க அழகால பூஜ்யம் பூஜ்யம் எப்படியா பூஜ்யா யோகியது உரியது எதுவோ அது பூஜ்ஜியம் ஓகே தத்வனம் மீன்ஸ் தேஷாம் தேவா தேவதா நாம் வனம் தத்வனம் மீன்ஸ் தேசாம் தேவதா நாம் மனம் ஓகே சோ அதாவது தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் பூஜிக்கக்கூடியவர் அந்த பிரம்மன் ஓகே அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் ஈஸ்வரன் சிவபெருமான் இல்லை எப்பூஜை கூடிய பூஜ்ஜிய யோகிதா உடனே அது மா ஒவ்வொரு மனுஷன் கிட்டையும் இருக்கிறது என்ன இருக்கிறது குணங்கள் சிறப்பாக இருக்கிறதுனா அது பகவானுடையது ஓகே அப்ப அப்துல் கலாம் ஷார்ப் இன்டலெக்ட் என்னது பகவானு அபின கூர்மையான அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கிறது யாருது ஓகே அப்ப விஸ்வநாத் அப்ப செஸ்ல நகர்த்தது யாருது அந்தியா சின்ன சானியா சானியா இப்படி அடிக்கிறது அதுவும் ஈஸ்வரம் பெருமன் புரியுது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால ஒரு புது பேரு நிறைய பேர் புதுசு புதுசா இருக்கிறது அதுல ஒரு புது பேரு தத்வனம் தத்வனம் அழகான பேருவரனுக்கு ஒரு புது பேரு தத்வனம் தத்வனம் பேச பூஜிக்கு ஒவ்வொரு எப்படி பண்ணணுமா பகவானுடைய குணத்தை கல்யாண அனந்த கல்யாண குணங்களை ஏதாவது ஒன்ன எடுத்து உபாசிக்கவ்யம் பிரசித்தி பிரசித்தி பெயர் பெற்றவர் பகவானுக்கு பிரசித்தமான என்ன பெயர் இருக்கிறதோ அத பண்றதுக்கு பெயர் குண விசிஷ்ட உபாசனா அப்படி சொல்றது பகவான் வந்து சர்வசக்திமான் சர்வஜன் சர்வ பூஷணி சுந்தரம் அப்படி நமக்கு ஏதாவது இன்னொரு ரகசிய உபநிஷம் சொல்லிக் கொடுக்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உபதேச உபாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் சர்வூணி பண்ணீங்காரி நிறைய தங்கெல்லாம் கொட்டி கொட்டி வச்சிருக்கும் அதனால உனக்கு என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் கொடுப்ப ஓகே நீ வந்து மிஸ் யூனிவர்ஸ் ஆகணுமா மிஸ் நீ ஆகணும் என்னிவர் திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி உபாசிச்சு நீ அப்படி அழகாயிடுவீ அவ வந்து மிஸ் யூனிவர்ஸ் அப்ப பகவானுடைய குளோரி பண்ணினா ஓகே இது இது அப்போ எது வேணுமோ அப்பப்போ அந்தந்த சுவாமி உபாசனம் பண்றது பலம் வேணும் சக்தி வேணும் பலம் பலம் தேகி ஓகே அவர்கிட்ட கடவுள் இருக்கோம் இங்க ஒரு அம்மா வந்தது வரும்போது பிள்ளையார கும்பிடாமட்டேன் முருகனு மாத்திரம் கும்பிடுட்டேன் அப்படின்னு சிரிசும் போர்ட்ல வேலை செய்யறான் வந்து கேட்டுட்டு போறான் ஏதாவது ஆயிடுமா ஒன்னும் ஆகாது ஏன்னா இன்னைக்கு முருகனை கும்பிட்டு இல்லையோ பிரச்சனை இல்லை நல்ல கால இன்னைக்கு முருகனை கும்பிட்டுட்டு வந்துட்டீங்க பிள்ளையார் வந்து நம்ம ஆளுதான் அவர் வந்து நம்ம ஒத்துப்பார் அப்படி சப்போஸ் முருகனை கும்பிடாம பிள்ளையார் கும்பிடாம இப்படி பண்ணிருப்பேன் முருகன் கொஞ்சம் லேசானாலும் ஊட்டுருவன் எங்க பயப்படக்கூடாத அங்கே பயந்துன்னா அப்புறம் உனக்கு எங்க பயம் போகும் அவர் எல்லா சுவாமிகிட்டே இப்படி இருக்கிறது இதுக்கு பேர் என்ன அபயம் அபயம் இதுக்கு பேரு அபயம் பேருதான் அபயம் என்ன நீக்கம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நீ வந்து அப்படி எடுத்துக்கோ என்ன சொல்ற எக சக ஏத்த ஏவம் வேத்த யாரோ ஒருவர் வந்து வெறும் இருக்கிற அந்த எக்ஷனை மனசுல அக்னி வாயு எப்படி தியானித்தார்களோ அது போல நீ தியானிச்சா அந்த கிடைச்சது எல்லாருக்கும் கூட உன்னை விரும்புவார்கள் நீ உபாசனை பண்ணின என்ன ஆகும்னா யூ ஆர் தோர் அட்ராக்டிவ் மோர் அட்ராக்டிவ் உபாசன பண்ண பண்ண என்ன ஆகும் நீர் அட்ராக்டிவ் பீப்புள் ஆகிடும் அதனால அப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும் நம்ம அட்ராக்டிவ் எப்படி இருக்கிறது சில பேர் நம்ம விட்டு போனா சந்தோஷமாறது சில பேர் நம்ம கிட்ட வந்தா சந்தோஷமாறது ஆனா நிறைய இடத்துல எப்படி சந்தோஷமாறது நம்ம விட்டு சில பேர் போனாலே சந்தோஷமா அதனால நமக்கு நம்ம பிராரத்தம் எப்படி இருக்கிறதோ அது அப்போ நமக்கு உனக்கு உனக்கு எந்த மாதிரி வேணும் பகவான் கிட்ட அப்படி வேண்டிக்கோ சில நகந்தா சந்தோஷம் சிலாம் வந்தா சந்தோஷம் பிறகுதா சில பேர் வந்தா சில அத்தை வந்தா நமக்கு வந்து அத்தை ஒன்னும் அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் தத்வனும் உபாசன செய் இந்த வாயில வரலன்னா கூட முக்கியமான என்னன்னா என்ன நினைக்கிறையோ அது உனக்கு கிடைக்கும் அப்புறம் புரியுது உபாசனையும் முடிச்சாச்சு முடிச்சாச்சு அவர் வந்து எல்லாம் எ ஒரு கல்யாணத்தில் இந்த கல்யாணத்தில் கச்சேரிய வைக்கப்படாது கல்யாணத்தில் கச்சேரி பண்றது போகப்படாது யாராவது விஷயம் தெரிஞ்சா கச்சேரிக்கு கல்யாணத்துக்கு போகப்படாது அவர் பாட்டு தோட்டி ராகத்தில் ஆனந்தமா பாடி ஆனந்தம் உச்ச சாயில் பாடி உச்சில படிச்சு அவன் அங்க பேசுவான் அவனுக்கு நூறு ப்ராப்ளம் கல்யாணத்தில் வந்து பேசி முடிச்சுப்பான் பத்தி இருக்கும் நீங்க ஒரே பள்ளி மாதிரி ஒருத்தர் ஆனந்தமாட்டு ஒரு ஆள் கச்சேரி முடிச்சு அந்த ரசிச்சரை இருந்த சார் அந்த தோடி ராகம் படுறல நீதா ரசிச்சுன்னு பார்த்தேன் அவன் தோடி ராகம் கேட்டானா என்ன ஆச்சு அவனுக்கு இவ்வளவு நேர உபதேசம் பண்ணிட்டு கொஞ்சம் உபதேசம் பண்றீங்களா பூர்ண பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணேவிஷே ஹரிஹோம் ஸ்ரீகுரு நமஹோ